நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது மகிழந்தது கூட்டத்தை வணங்காது ஓதி செல்லக்கூடிய இந்த வன்தொண்டன் ஒரு சாதாரண தவறு செய்யும் மானுடனாக போய்விட்டான் அடியாராக இவர் தென்படவில்லை எனக்கு அதையும் பொறுத்து கொண்டு ஒரு சில அடியார்கள் சரி சுந்தரரை நம் இந்த அடியார் கூட்டத்தின்று ஒதுக்கி வைப்போம் என்று ஒற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதோடு அந்த விரண்மண்டன் நிற்கவில்லை அவருடைய கோபம் அதை மிக அளவுக்கு கடும் மாறியது அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா இவர் வணங்காமல் நம்மளெல்லாம் வணங்காமல் ஒதுங்கி நேரே சிவபெருமான சென்றதற்காக சுந்தரரை ஒதுக்கி வைப்போம் அடியார் கூட்டத்தினு அதே போல சுந்தரரை வணங்காது வருகின்றார் என்று தெரிந்தும் வழிய ஆட்கொண்ட சிவபெருமானும் இந்த கூட்டத்திற்கு பிறகு அதாவது இந்த கூட்டத்தின் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் என்று கடவுளையே அடியார் கூட்டத்தை வணங்காதி இருந்ததற்காக ஒதுக்கினேன் என்று சொல்ல இத கேள்விப்பட்ட சுந்தர பெருமான் நடுங்கி ஆழம் பார்த்து தில்லைவாள் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து கொடுத்த வரியில் அந்த பாடலை திருத்தொண்ட பாடி முழு பாடலையும் கூட்டத்தை நோக்கி பாடியும் சிவபெருமானை போற்றி பரவியும் திரு அனைவருக்கும் ஒரு வணக்கத்தையும் செலுத்தவே விரண்மண்டன் ஆயினார் அதை கேட்டு சின்னத்தை அனைத்தையும் குறைத்து சுந்தரபெருமானே நீங்கள் திரு தொண்டத்தொகை என்ற இந்த தொகையிலே அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் இறைவன் முன்னிலையில் உங்களுடைய மனதில் எல்லோ அடியார்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பதிகம் மூலம் என்று கொண்டேன் என்னை பெருமான் வீரன் மண்டரை நோக்கி ஐயனே சிவன் பால் கொண்டிருக்கும் உங்களுடைய பக்தி என்னை காட்டிலும் அளவற்றது ஆகவே நீங்கள் இந்தவாறு சொல்லியிருக்காவிட்டால் இத்திருத்தொண்டதகை எழுந்தலிருள் இருக்காது மேலும் புற்றிடம் கொண்டான் முன்னிலையில் நான் அவர் கொடுத்த தில்லைவால் அந்த என்ற அந்த அடியை எடுத்துக் கொடுப்பதற்கு நான் பாக்கியசாலியாக்கப்பட்டேன் அதோடு கூட அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இந்த இடத்திலே நான் சிந்தனை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இவரும் பூரித்து போனார் ஆக இருவரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு வீரன் மிண்டர் ஒவ்வொரு நாளும் நீ செய்த உதவிகளையும் நீ அடியார்களுக்கு செய்த உதவிகளையும் பெருமானுக்கு செய்த கைங்கரியங்களையும் நான் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றேன் ஆகவே வீரன் மேலும் இந்த தேவார தேவாசிரிய மண்டபத்திலே எழுந்தொருளி இன்னும் சில காலம் இருந்து புற்றிடம் கொண்டாணை பன்மீகநாதரை போற்றி பரவி பல்வேறு சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னார் சுந்தர பெருமானை இவர் மீள விழுந்து வணங்கி சுந்தரர் பெருமானை நீர் செல்லும் இன்னும் சில கோவில்களினுடைய முகவரிகளை எனக்கு தந்து அந்த கோவில்களுக்கெல்லாம் நான் சென்று சிவபெருமானை சேவித்து வர ஏற்பாடு செய்வாய் என்று கேட்க ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பு அழுகி நிச்சயமாக சிவபெருமானுடைய சேவிப்பில் நாம் இருவரும் இணைந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தொண்டுகளையும் திருவிழாக்களையும் நடத்திவை உறுதி பூண்டார்கள் ஆக திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாயிருந்த இந்த விரண்மண்ட நாயனார் அடுத்ததாக இமயமலைக்கு சென்றார் இமயமலையிலும் அவர் கைலாயத்தை காண்பதற்காக உடல்வர்த்தி மிக பல்வேறு இன்னல்களை சந்தித்து அவர் அங்கு சென்றார் அந்த சமயத்திலும் கூட அங்கு வந்த அடியார்கள் அனைவருக்கும் அவர் உதவி செய்ய பல்வேறு வழியில் உதவினார்கள் அடியார் பக்தியினை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் இந்த நாயனாரை தம்மை பிரியாது வணங்கும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழுமாறு அருள் புரிந்து முக்தி வழங்கினார் ஆக இந்த அளவிலே நாயனார் புராணத்தை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு வழங்கிய நச்சினை வானிலை நிலையத்தார்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் மீண்டும் அடுத்த நாயனார் புராணத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்